அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜய் ஹரி நான் இந்த நிகழ்ச்சியில் அறிஞர்களின் வாழ்வில் நடந்த சம்பவங்களை பற்றி உங்களுடன் பகிர அந்த வகையில் இன்று ஆண்ட்ரூ கார்னகி வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி உங்களுடன் பகிர் அதாவது பெற்றோர்களின் சுகமை பெரிது இது அவர்களை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் தம்மை பெற்றெடுத்து சீராட்டி பாராட்டி வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்களை துச்சமாக மதித்து உதாசீனப்படுத்தி கொடுமைகள் பல செய்து பட்டினிடம் கொள்ளும் பிள்ளைகளின் மத்தியில் கண்கண்ட தெய்வங்களாக விளங்கும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக பட்ட துன்பங்களையின்றி அவர்கள் விரும்பும் வண்ணம் அவர்களை கவனிக்க வேண்டும் ஆசைகளை பூர்த்தி செய்யும் வரையும் திருமணமே முடித்துக்கொள்ளக்கூடாது என்று சபதமேற்றவர் தான் ஆண்ட்ரு ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் அவரது தந்தை மிகவும் ஏழை மேஜர் ஜெனரல் ரேடியோ வாகனங்களை போன்றவற்றின் மீது விரிக்கும் திரைத்துணிகளை அழகான பூ வேலைகளுடன் தயாரிப்பார் தந்தை தயாரிக்கும் திரைத்துணிகளை கர் கார்னகி விற்று வந்தார் அவரது தாய் பூத்ஸ் தயாரிக்கும் கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார் துணி விற்கவில்லை என்றால் பூத்ஸ் விலைக்கு தாய் செல்லவில்லை என்றோ அன்றைய குடும்பம் பட்டினிதான் பட்டினியாக சில நாட்கள் கடித்ததும் உண்டு வயிற்று பாட்டுக்கே கஷ்டப்படும் போது உடுத்திக்கொள்ள உடைக்கு எங்கே போவது கெர்ணகிக்கு போட்டுக்கொள்ள ஒரே ஒரு சட்டை ஒரே ஒரு பேண்ட்டு தான் தினமும் இரவில் சட்டையினை முதலில் தாய் துவைத்து போடுவார்கள் அது காய்ந்த பின்பு பேண்டினை துவைத்து போடுவதுண்டு மாற்று உடையின்றி தாயும் தந்தையும் இருப்பது கண்டு கெர்ணகி மிகவும் வருந்துவதுண்டு த கண்ணீர் விரும்புவதுமாக இருந்து வந்தார் நான் அழுது கொண்டே சிரிக்கிறேன் என்ற சினிமா பாடல் போல கிர்ணகின் நிலை அம்மா நான் பெரியவன் ஆனதும் நல்ல முறையில் சம்பாதித்து உங்களை நல்ல முறையில் வைப்பேன் அந்த நிலை அடையும் வரை நான் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்று கோரி வந்தார் அவரது எண்ணப்படியே நல்ல நிலைக்கு கிர்ணகி வந்தார் அதாவது இரவில் ரயிலில் படுத்து கொண்டே பயணம் செய்தால் பயணிகளுக்கு அழுப்பு இருக்காது என்பதனை கண்டறிந்தார் அதற்கான சாமான்களை உற்பத்தியும் செய்தார் உற்பத்தி பெருகி தொழிலின் மூலம் பெறும் கோடீஸ்வரர் ஆனார் நல்ல நிலைக்கு வந்ததுடன் தமது பெற்றோர்களின் விருப்பப்படி அனைத்துமே செய்து முடித்தார் ஆனால் கார்ணகி திருமணமே செய்து கொள்ளவில்லை பெற்றோர்களுக்காக திருமணத்தை தியாகம் செய்தார் பெற்றோர்களின் சுகத்துக்காக தனது சுகத்தை இழந்தார் நன்றி